னசி பிரிித்த மனோ மே வாசி பிரித்தம் ஆவிராவித்தீஸ் தே மா பிரீ அனேகோரா சந்தா ஷ சத்தியம் வன்மாவா வர ஸ்ரீ குரு நம ஹரி வோ அஞ்சாவது மந்திரம் துக்கம் ரிஷிண கரேணு சேஷா அவேத்தம சயசன்ன சயனோஜா கவைய சயனோ சயனோ வாமதேவகாம் ஏவம் உவாச்ச இப்ப வந்து கற்பேனு அணு அவேதம் அப்படின்னா இன்னு தாரிகை அகம் அவேதம் நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு வாமதேவர் வந்து இங்க டிக்ளேர் பண்ணார் நான் அறிந்து கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் எப்படிப்பட்டது கண்டு கொண்டேன் அப்படின்னா இந்த இந்த பிறப்பு இறப்பு எனக்கு இல்ல இந்த சரீரத்துக்கு தான் அப்படின்னு கண்டு கொண்டேன் அகம் சரீரானாம் ஜன்ம அவேதம் கணக்கற்ற பிறவிகள் ஏன் வருது எதுக்கு வருதுன்னா அந்த சரீரத்துக்கு வருது எனக்கு கிடையாது சரீரானாம் ஏவ ஜன்மானி இதம் அகம் அவேதம் அதனால சரீரத்துக்கு உண்டாகிறது ஆத்மாவுக்கு கிடையாது இது அகம் அவேதம் அறிந்து கொண்டேன் வாசாம்ச்சி ஜீர்ணாணி யதா விகாய நவானி கிருண்ணாத்தி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணி அந்யானி சஞ்யாதி நவானி தேகி இந்த தேகத்தினுடைய தர்மம் அது என்னுடைய தர்மம் அல்ல நான் எப்பொழுதும் இருக்கிறேன் அகம் நித்யா சுத்தகா முக்தகா அகம் அதோ நித்யம் சாஸ்வதோயம் புராணகா ந அந்யதே அந்யமானே சரீரே அப்படி நான் நித்தியமானவன் தெரிந்து கொண்டேன் அப்படி கர்ப்பண்ணு சன்னு இந்த சரீரத்துக்கு ஜென்மா இருக்கிறது அது வந்து ஆத்மாவுக்கு கிடையாது எனக்கு தெரியும் அதனுடைய உண்மையும் எனக்கு தெரியும் அம்மாவோட கர்ப்பையில் அது ஒரு சிறைச்சாலை ஓகே அது ஒரு பெரிய சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையிலிருந்து நான் இனி தப்பித்துக் கொண்டேன் பிகாஸ் நான் இப்ப நிரபராதி என்றதை புரூவ் பண்ணிவிட்டேன் பல காலமா இருந்தத தேக அபிமானம் என்ற கிரைம் நம்ம கிட்ட பண்ணிட்டோம் ஓகே நாம என்ன பண்ணிட்டோம் செய்த குற்றம் என்ன தேக அபிமானம் மிகப்பெரிய கிரைம் ஓகே மிகப்பெரிய ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன் அதுக்காக சரீரம் என்ற சிறை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே இந்த குற்றத்துக்காக எல்லா விதமான போலீஸ்காரர்களும் பிடித்துக் கொண்டு நம்மளை சிறைய போட்டிருக்கார்கள் இந்த தேக அபிமானம் என்றதுனால சிறைத்தான் இந்த சரீரம் தான் சிறைச்சாலை அபிமானம் அபிமானம் பண்ண இந்த கொண்டு போட்டாங்க பூனா ஜெயிலுக்கு மாத்துவான் பூனா ஜெயிலு அந்த ஜெயிலுக்கு மாத்துவான் ஓகே இந்த தேவ சரீரத்திலிருந்து அந்த சரீரத்துக்கு மாத்துவான் அந்த சரீரத்துக்கு மாத்துவான் சிறை ஓகே அதனால சில சமயம் வந்து தவக்கல கர்ப்பத்துல போயிடுவோம் சில சமயம் வந்து மூட்டை பூச்சி அதுல கர்ப்பத்தில் போயிடுவான் சில சமயம் சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா வந்து மனுஷ சரீரத்துல வந்துடுவோம் இப்படி சில சமயம் பண்ணுவாங்க இந்த நம்ம நம்ம முதல்ல போன தடவை சிஎம்மா இருந்தால அவன் வந்து இப்ப இருக்கிற சிஎம் வந்து அரண்க்கிற போட்டோ வச்சு ஜெயில உள்ள போட்டான் தட்டை ஒரு அலுமணியை தட்டை கொடுத்து தா அந்த மாதிரி சிறைச்சாலையில் இருக்கிறது எப்படி சி எம் இதுல கண்ணு முன்னாடி நம்ம வந்து குட்டையில அதுக்குள்ளர வாசும் பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஒரு ஜெயில் சில சமயம் வந்து மாளிகையில் இருக்க வேண்டிய ஒரு ஜெயில் ஓகே எல்லா விதமான திகார் ஜெயில் இருந்து பலவிதமான வந்துட்டோம் அப்போ இது சதம் புறஹா சதம் புரகா புறகான நகரங்கள் பகு வச்சனத்தில் இருக்கு எப்படி இருக்கிறது நகரம் இருக்கிறது சிறை இது எப்படிப்பட்ட சிறை சதம் பல நூற்று பலவிதமான நகரங்கள் சிறையில இருந்து இருந்து இருந்து வந்திருக்கான் என்ன கிரைம் பண்ணிட்டாங்க குற்றம் தகாத குற்றம் பண்ணிட்டாங்க ஜுடிஷியல் இவனை கொண்டு போய் இதுல போடு அப்படின்னு சில சமயம் மஸ்டு டோல கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் கொண்டு போய் கரப்பாம்பூச்சில போடு அப்படியே அந்த டிச்சி வாட்டர்ல இருக்கட்டும் கொஞ்ச நாள் அப்படி சொல்லிட்டு அப்படி ததா அபிமானம் என்னி சரீரம் கொசு ஒரு தடவை அடிச்சிட முடியாது அந்த கொசுல அந்த சரீரத்துக்கு அது மேல ஆசை நான் பண்றேன் இந்த சரீரத்துல உனக்கு ஆசை சொல்லிட்டேன் அது போல நீங்க இந்த கரப்பாம்பூச்சுக்குள்ள பெரிய பெரிய மீசக்கார இவ்வளவு பெரிய மீச இருக்கும் வெறும் வாய் சவடால் அப்படித்தான் கரப்பாம்பூச்சி மீச மாத்திரம் இருக்கும் இப்படி உயிர் வாழணும் அதுக்கு விரும்புறது என்ன பண்றதுன்னா அந்த சரீரத்தில் கொஞ்ச நாள் இருக்கணும் அபிமானம் இருக்கு அதனால கரப்பாம்பூச்சிக்கு கர்பாம்பூச்சினுடைய சரீரத்தில் அபிமானம் இருக்க ஓகே மஸ்கிட்டோக்கு மஸ்கிட்டோடு அந்த சரீரத்தில் அதுக்கு அதுக்கு அறிவு வேண்டாமா இந்த மஸ்கிட்டோ உடம்பு போயிடுச்சுன்னா வேற ஒரு சரீரம் கிடைக்கணும் அதனால தான் நினைக்கிறது நான் அதுக்கு அதுக்கு வந்து இது கொடுக்குறது என்ன கொடுக்கிறது அந்த பாவம் மன்னிப்பு ஆமா மோட்ச சாபம் கொடுக்குறது அப்படி அடிச்சுட்டு நீ அடுத்ததுக்கு போ அப்புறம் கொஞ்சம் ஜலம் எடுத்து விட்டு அது இது நெக்ஸ்ட் ஜென்மா நல்ல ஜென்மா போ நல்ல இடத்துக்கு போய் போற அப்படின்னு சொல்லிட்டு அதனால இருக்கிறதுலே இந்த சரீரம் எடுத்த சரீரத்திலேயே ஒஸ்ட் சரீரம் எதுன்னா மஸ்கிட்டோ சரீரம் தான் பாம்பு கூட கிடையாது பாம்பு வந்து அப்படியே போயிடும் நம்மளை வந்து கடிக்கிற ஒரே சரீரம் சரீர ரூபம் வந்து இதுதான் மனுஷனுடைய டைரக்ட் சத்துரு யாருன்னா மஸ்கிட்டோ தான் மீது எல்லாம் வந்து நம்மளை ஒண்ணும் கிடைக்க கிடைக்காது அதனால சரீரம் அந்த சரீரத்தில் எடுத்த மிருகமோ பக்ஷியோ எனிங் அந்த சரீரத்தில் அபிமானம் நமக்கு அந்த குற்றம் மாத்திர கிரைமு பல ஜென்மாந்திரம் குற்றம் சில பேர் என்ன பண்ணுவான் ஒரு வெளியில விடுவாங்க வெளியில விட்ட உடனே திருப்பி நாலு கொலையை பண்ணிட்டு வந்துடுவான் திருப்பி ஜெயிலுக்குள்ள போடுவான் ஓகே சரி ஐயோ பாவான்னு சொல்லிட்டு அண்ணாதுரைக்கு சிஎன் அண்ணாதுரை பிறந்த நாள் சொல்லிட்டு வெளியே விட்டுருவான் வெளியே திருப்பி ரெண்டு கொலை பண்ணிட்டு வந்துருவான் சர்வதேச இன்னைக்கு ரெண்டு பேர் தீர்த்துட்டு வந்தேன் சொல்லுவான் அந்த மாதிரி இவன் என்ன பண்றான் பகவானு சில சமயம் வந்து மனுஷ சரீரத்துக்கு கொடுக்குறார் ரிலீஃப் பண்றார் ஓகே அன்னைக்கு பிரம்மாஜிக்கு பர்த்டே அதனால அதனால வெளியே விட்டுறார் வெளியே உடனே மனுஷ சரீரம் கிடைச்சது ஸோ மனுஷன் சரீரம் கிடைச்ச உடனே அவன் வந்து அதை பயன்படுத்திக்கிறது இல்லை வெறி ரேர் பீப்புள் தான் இதெல்லாம் மாத்திக்கிறாங்க இது எப்படிப்பட்ட இதுவான் நகரங்கள் எப்படிப்பட்ட நகரங்கள்னா ஆயசி புறாகா ஆயசினா இரும்பு கோட்டை ஆனது இரும்பு கோட்டை ஆனது சுதந்திர வீர சாவர்கரை அந்த அந்தமான் தீவில் போட்டுட்டாங்க அதுல உள்ளரை இருக்கும் அந்த நல்ல பயங்கரமான கோட்டை அதுக்கு உள்ளரை வெளிச்சமே வராது போய் போட்டு வெயில் வராது பேச முடியாது அப்புறம் அந்த சங்கிலியை வந்து காலில் பிணைச்சு அந்த அதே சங்கில ஓகே அந்த சங்கிலிருந்து காலில் பிணைச்சல ஒரு பெரிய குண்டு இரும்பு குண்டு அதை கட்டி விட்டுறான் இப்படி யோசிச்சு பாருங்களா நம்மளை அப்படிதான் பண்ணிருக்கிறது இந்த பக்கம் அந்த அத்திம்பேர் இந்த பக்கம் வந்து சம்பந்தி அப்படி கையில காலில் எல்லா இடத்துலையும் பின்னாடி வந்து அது ஒண்ணு இழுக்கும் அப்பான்னு கீழே ஒண்ணு இழுக்கும் நம்மள அப்படி சம்சார ஜெயில போட்டு அப்படி படாத பாடு பண்ணிருக்கு ரொம்ப கொடுமையான காவல் எப்படிப்பட்ட காவல் அது முக்தகம் நித்திய இருக்கப்பட்டவன் பலவிதமான நரகத்துல இந்த பக்கம் எம்டி அந்த பக்கம் இந்த பக்கம் ரிலேஷன் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து இது பண்ணது அந்த பக்கம் சொந்தக்காரங்க நீ தப்பிச்சே போக முடியாது மானப்பிரசவம் போற பணத்தை கட்டிட்டு போ அப்படி எல்லா பக்கமும் நம்ம பண்ணி வச்சிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன பண்ணிட்டோம் சில சமயம் வந்து நம்ம வந்து இந்த இதுல விடுவா என்ன பெயில் பெயில் எதுனா பெயில் விடுவான் இப்ப நம்ம பிறவுக்கு வந்திருக்குமே நம்ம எல்லாம் பெயில வந்தவங்க அங்க போனதை திருப்பி அவங்க சிறையில் போட்டுருவாங்க எல்லாரும் சுத்தி பிடிச்சிருப்பாங்க இந்த பக்கம் ஏக்கப்பட்ட சொன்னோட அந்த மணல் மூட்டையை போட்டு அங்க இப்படி பார்த்துட்டே இருப்பா நீ அந்த பக்கம் போகக்கூடாது வேசா சத்சங்கம் போற டமாலு சுட்டுவாங்க நீங்க அதெல்லாம் தப்பிச்சு வரணும் நீங்க அதனால இப்படி மீண்டும் பல்வேறு பல்வேறு அப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் இந்த ஐத்திரிய உபநிஷத்து இந்த மாதிரி உபனிஷத்துல படிச்சு நிரபராதி அப்படி இருந்து பல ஜென்மாந்திரமா பல கோர்ட் கேஸ் எல்லாம் இருக்கா அந்த வாதாடி அந்த வாதாடுறவர் தான் இவர் நம்ம குரு அவர் வந்து அந்த இது இருக்க சட்ட அதுதான் சாஸ்திரம் அதை வெச்சி இவன் நிரபராதி இவன் நித்யகா சுத்தகா முக்தகா புருஷகா அப்படி ஐ எம் நாட் ஐ எம் இன்பினைட் ஐ எம் திரம்மன் அப்படி சொல்லிட்டு இவன் அந்த கிளாஸ் நடத்தி இவனை எப்படியாவது நிரபராதி ஆக்கணும் அப்படி சொல்லி அப்படி சொல்லி இவனை வெளியில கொண்டு வராங்க அரக்ஷன் காவல் இந்த காவல் அத்தகா அத்தகன இதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்த பிறகு அத்தக இந்த காவல் கெடுபடி இருக்க ஞானம் வரத்துக்கு முன்னாடி என்ன நான் செல்ஃப்ஷன் இவ்வளவு நௌ இப்பரியுமா நிரபராதி அஜானி ரிலீஸ் ஆன பிறகு ஸ்டேட்மெண்ட் நான் இந்த காக்கா தூரம் பறக்கும் கொஞ்சம் தான் பறக்கும் அது இந்த பொற இருக்க அப்படி பண்ணா அது அது அந்த பக்கம் பயந்து போயிட்டு போயிட்டோம் இந்த பொறா இருக்கா அது சின்னதா இருக்கும் இந்த பொறா பார்த்திருக்கீங்களே நீங்க இந்த பொறா இருக்கும் இங்க ஒரு பொறாவெல்லாம் பார்க்கணும் நீங்க அந்த லேடி பொறா இருக்கும் இப்படி இந்த லேடி புறா இங்க உட்காந்து இந்த ஜென் புறா தானாக சுத்தம் அதுக்கிட்ட அது பறந்து போயிடும் அது இடியட் புறா இந்த பக்கம் சுத்த இத்தனை பத்து தரம் சுத்தம் அதெல்லாம் வேஸ்ட் அது இப்படியே பார்க்கும் அதுக்கிட்ட வந்தோன்னா அது அடுத்தது அடுத்த கல்லுக்கு போயிடுவோம் நீ இந்த கண்டியில இருக்கணும் அந்த கண்ட்ரீ அப்படி ஒண்ணும் கிடையாது சட்டத்திட்டம் எல்லாம் அதுக்கு ஒன்னும் கிடையாது விசா கிடையாது ஓகே டூரிஸ்ட் விசால போலாம் அந்த விசால ஒன்னும் கிடையாது அதுக்கு பர்மனன்ட் விசா உலகம் எங்க வேணா சரகடிச்சு பறக்கும் அற்புதமா இருக்கும் அதுவும் இந்த கிளைமேட் மாறிச்சுன்னு வச்சுக்கணேன் அப்போ ஒரு சந்தோஷம் வந்து பறக்கும் பாரு பார்க்கணும் எதையா திணிண்டு காத்தவ சா திணு இருக்கக்கூடாது எல்லா பேர்ட்ஸும் ஒரே சந்தோஷமா பறக்கும் இப்படி ஒண்ணு பறக்கும் அப்படி ஒண்ணு பறக்கும் இல்லையா ஆனந்த கூத்தாடம் அது பிற அதெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி இது ஜத்தப்படி வெரி சிறையிலடான் வெளியில சரீர அபிமானத்திலிருந்து விட்டு சோ ஜவசன இருக்கிறது எப்படிப்பட்ட ஆத்ம ஜானத்தினால பலம் பலம் ஆத்மான பலம் ஆத்மனா விந்தியத்தே வீரியம் விந்தியத்தா விந்தியத்தே அமிர்தம் ஆத்மனா ஆத்மனா விந்தியத்தை வீரியம் வித்யா விந்தத்தை அமிர்தம் இன்னொரு தர சொல்ற மாதிரி ஆத்மனா வீரியம் வித்தியா விந்தத்தை அமிர்தம் ஓகே எங்கயோ கேட்ட மாதிரோ இங்கோ கேட்டோம் தொந்தரவுது ஆத்மனா வித்யே வீரம் வித்யா விந்தத்தை அமிர்தம் பியூட்டி எப்படிப்பட்ட பலம் அந்த ஆத்ம பலத்தினால வித்தியனால அமிர்தம் அடைந்தா மோக்ஷத்தை அடைந்தா அந்த ஞான வித்யனால அமிர்தமே இவனுக்கு பலத்தை கிடைச்சது நாயமாத்மா பலகீன லப்யா இவன் பலகீனம் ஆத்ம பல பலம் இருந்தால அந்த பலகீனத்தை விட்டு இருந்தோம் அவ்வளவு ஸ்ட்ரென்த் பவர்ஃபுல்லா இருக்கான் இதனால சாஸ்திர பலம் இந்த மாதிரி உக்தகா இது சொல்லிட்டு வாமதேவகா உவாச்ச அப்படி ஞானத்தினுடைய பலத்தை அவர் கூறினார் அதனால ஆவசதகா திரயம் கிமர்த்த உக்தம் சம்சார யோஜனார்த்தம் ஓகே அதனால கான்ஸ்டன்டா இவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த ஜீவாத்மா அவன் மூணு இருப்பிடம் மூணு ஜென்ம மாறி மாறி மாறி வந்திருக்கவன் அந்த சம்சாரத்திலிருந்து ரூட்ல இருந்து கொஞ்சம் கூட கேப் கிடையாது அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா ஓகே இப்படி போயிட்டே இருக்கிறவன் சம்மேக் சரதி சம்சாரகா இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கான அவனுக்கு சுவசரீரம் கிடைச்சி தந்தையுடைய வழியெல்லாம் கிடைச்ச பிறகு திருத்திய ஜென்மம் கிடைச்சி அப்புறம் ஒரு நாள் பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணகா நிர்வேதமாயாத் அப்படி ஒரு வைராஜ்யம் அவனுக்கு வருது வந்த பிறகு என்ன பண்றான் அவன் வந்து நேரா குரு சிஷிய சாஸ்திரத்தை தேடிட்டு அமிர்தத்துவ யாகேன நான் கர்மனா நான் பிரஜையா நான் துட்டேண்டா அதுல வந்து அமிர்தத்துவம் இல்லைன்னு சொல்றது எதனால இது எல்லாத்தையும் விட்டதுனால தியாகினை அமிர்தத்துவ தியாகம் பண்ணு ஓகே தியாகம் செய்து அமரன் ஆகிடு என்ற ஒரு வாக்கை கேட்டுடு அதனால தியாகம் தான் இதுக்கு இது அப்படி சொட்டு அதுல தியாக புத்தி எதை தியாகம் பண்ண தெரியுமா தியாகம் பண்ண எல்லா தியாகம் பண்ணதுக்கு சமானம் அது இந்த சரீரத்து மேல இருக்க அபிமானம் மேல அபிமானத்தை விடுறமோ சர்வ தியாக சுலபம் இல்லை ஓகே யோசிச்சு பாருங்க சரீர அபிமான தியாகம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் வந்து ரெண்டு ஒரு வாரத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க சரீர அபிமானம் விட முடியறதா சரீர அபிமானம் சரீரத்தை வச்சுதான் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் ரிலேஷன்ஸ் எல்லாம் ஆல் சரீர ரிலேஷன் சூக்ம சரீரம் கூட அதுக்கு ரிலேஷன் கிடையாது ஏன்னா போன சூக்ம சரீரம் எங்கேயோ இருந்தது ஓகே அது டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது ஓகே அதுதான் டிராவல் பண்ணுங்க இந்த சரீரத்துக்கு இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஓகே இப்ப திருப்பி நம்ம வந்து டெத் ஆயிட்டோம்னா நம்ம டெத் ஆயிட்டோம்னா இந்த சரீர டெத் ஆயிடுச்சுன்னா இன்னொரு குரூப் அதே ஊர்லயே வேற குரூப் ரிலேஷன் அந்த சம்பந்தமே இருக்காது கதையோணும் அதமான விட்டா தான் நம்ம வெளியில வர முடியும் அப்படி சொல்லி இந்த மாமதேவர் வந்து ஞானத்தை அடைந்த விஷயத்தை சொன்னார் கஷ்டப்பட்டு வரதுனால அதனுடைய பலன் என்ன பலன் இருக்கும்போது ஜீவன் முக்தி அதுக்கு பிறகு விதேக முக்தி ஜீவன் முக்தி விதேக முக்தி என்ன கேக்குறதா ஜீவன் முக்தி விதேக முக்தி ஜீவன் முக்தி விதேக முக்தி அப்படின்னா இருக்கும்போது மன நிறைவோட இருப்பான் ஓகே இந்த சரீரத்தை இருக்கிற வரைக்கும் இருக்கிறதுக்கு பேரு விதே ஜீவன் முக்தி இந்த சரீரம் தர்மம் ஒரு நாள் அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்னொரு சரீரம் கிடைக்காது அதோட புல் ஸ்டாப் அதுக்கு பேரு விதேக முக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் ஜீவன் முக்தி தான் விதேக முக்தி ஓகே அதாவது ஜீவன் முக்தி விதேக முக்தி என்றது என்னுடைய முக்த புருஷன் ஆயிடுவான் தன்னுடைய பழைய நிலையில என்ன இருந்தானோ அந்த நிலையில ஆயிடுவான் ஓகே எது ஒரிஜினலோ அந்த ஒரிஜினலுக்கு போயிடுவான் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த ஆத்மாவா இதே ஆசீ இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னிலைக்கு போயிடுவான் ஓகே இந்த பானை என்ன ஆயிடும் களிமன் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும் பானையா இருக்க வரைக்கும் உபயோகமாகும் அந்த பானையில சின்ன பானை அது பெரிய பானையா இருக்க இந்த காம்பிளக்ஸ் இந்த பானைக்கு போயிடும் முக்தி இந்த ஜீவன் முக்தி என்ன ஆகும்னா நம்ம குடும்பம் சின்னதா இருக்கு அவங்க குடும்பம் பெருசா இருக்க அந்த காம்பிளக்ஸ் போயிடும் இதுக்கு பேர் ஜீவன் முக்தி புரிய இது உடஞ்ச பிறகு அது நான் இறந்துட்டேன்னு கவலைப்படாது முக்தி அதை பத்தி அடுத்த மந்திரம் இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்தத வாமதேவர் அடைந்த பலன் அதனால என்ன பலன் அதை பத்தி சொல்றது ஆறாவது மந்திரம் சேவம் வித்வான் அஸ்மாத் சரீர பேத பேத் ஊர்வ உத்ரமியம் அமுஸ்மின் ஸ்வர்கேலோகேம் சர்வான் காமான் ஆ அமிர்தம்பவத்தே அமிர்த சம்பவத்தை ஓகே அமிர்த சம்பவத்து அமிர்த சம்பவத்து இந்த உபனிஷ ஸ்டைல ஒவ்வொரு அத்தியாயம் முடியும்போது அந்த அது கம்ப்ளீட் பண்றது இது அமிர்த சம்பவத்து அமிர்த சம்பவத்து அப்படி சொல்லி முடிக்கிறது ஆனந்தமா முடிக்கிறது இந்த இது சம்சார வரணையில ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் முடிக்கும்போது அமிர்த சம்பவத்து அந்த அமிர்தத்தை அடையிறது அப்படி சொல்ற எப்படி அந்த விஷயத்தை அடையறான் தத் விஜானார்த்தம் குருமே அபிகச்சித்தி குரு சாஸ்திரத்தை போய் சரிஞ்சு பல ஜன்மாந்திரமான முயற்சி பண்ணி அநேக ஜன்ம சம்சித்தா பராங்கதிகி நம்ம அந்த காரணத்தில் இருக்கிற இம்பியூரிட்டிய பொறுத்து நம்ம பிரதிபந்தம் இருக்கிறது வலுவா இருக்கிறது சில சமயம் பிரதிபந்தம் சுலபமாயிடுறது சில பிரச்சனை வந்து சுலபமா நமக்கு நீங்கிடுது சில பிரச்சனை வந்து நம்மளை போட்டு அழிச்சு அழிச்சுடுறது அந்த மாதிரி பல ஜென்மத்தில் நம்ம செஞ்ச முயற்சினால இப்ப வந்து சி சி எழுதுனா அதனால நம்ம முழு முயற்சி அயதி குறைந்த பட்சம் வரும் கொஞ்சம் ஆறுதலான வார்த்தை சொல்றே இல்ல பரவாயில்லையே வேண்டாம் இப்பவே ரெகுலர் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா டக்கு கிடைச்சிடும் For second tha. okay, செகண்ட் தான் ஓகே நீங்க யோகா சொல்லுவாள் ஒரு வயசாகிறதோ வயசு இல்லையோ அந்த சரீர வயசை வச்சு பிளான் பண்ண வேண்டாம் இப்பிரி வரைக்கும் இதே குழப்பா செய்யணும் அல்ப பணத்துக்கு ராத்திரி பகலும் சுத்துறானே ஒருத்தர் ரொம்ப பாவம் வெயிலியும் வெயிலியும் சுத்துவம் பாருங்க அந்த ஒரு அல்ப பணத்துக்காக அவ்வளவு சுத்து சுத்துவான் லாபம் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு ராத்திரி மகலும் நீ உழைக்க வேண்டாமா இதுக்கு சின்னதுக்கு உழைக்க வேண்டாமா அனித்தமா இருக்கிற பணத்துக்கு அவ்வளவு உழைக்கிற இதுக்காக இதுக்காக உனக்கு வந்து மதியானம் கிளாஸ் வச்சிருக்கேன் வைக்கவே இல்ல சாயந்தரம் சாயந்தரம் பண்ணுறது கிளாஸ்ல சொன்னதுலாம் என்னால பாலோ பண்ண முடியுதான் கிளாஸ்ல சொன்னதுலாம் மத்தவங்களா பண்றதுக்காக இல்ல நிறைய பேர் கொஞ்சம் படிச்சுட்டு உனக்கு சாதன சதுஷ்டியும் கம்மியா இருக்கு அது ஒரே குடும்பத்துல நாலஞ்சு பேர் வந்துட்டீங்கன்னா இன்னும் பிரச்சனை உனக்கு சாதன சதுஷ்டியும் இல்ல எனக்கு சாதன சதுஷம் கொஞ்சம் வந்துடுத்துதா ஒரு அம்மா வந்தது அம்மா ஹஸ்பண்ட் ரெண்டு அவருக்கு பூர்ண சாதன சதுஷ்டி வந்துடுத்து நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இன் டூ டேஸ் ஏன்னா கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கா அதெல்லாம் தெரியுது சுவாமிஜி கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கா அவருக்கு சாதன சதுஷ்டம் வந்திருத்தான் அப்புறம் தெரிஞ்சிருத்து ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு சாதன சதுஷ்டம் வந்துருத்தான் ஓகே எப்ப சாதன சதுஷ்டம் வந்துரு அர்த்தம் ஓகே நான் சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமோ அண்டர் நம்ம அவருக்கு நீ அஜானின்னு சொன்ன பலரும் அரைஞ்சு விடுவார் சொல்லக்கூடாது ஏன்னா அஜ்ஞானி இருக்க அஜ்ஞானி கிட்ட போய் அஜ்ஞானி சொல்லலாமா அதனால சொல்லாம கண்டுக்கணும் ஓ சரி இன்னும் இன்னும் முதிர்ச்சி ஆகல அப்படிதான் அதனால நாம என்ன பண்ணோம் விட்டு இது யோகபிரஷ்டான்றது பல ஜென்மாந்திர முயற்சினால இந்த ஜென்மாந்திர இப்ப நம்ம எல்லாருமே முமுட்சோம் ஓகே எப்படி தெரியிடுது எப்படி தெரியா நீங்க ஒரு நூறு பேரை இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க இல்ல நீங்க ஐத்திரே உபநிஷத்தை கேட்டுண்டு உங்க ஆபீஸ்ல போய் ஐத்திரிய உபநிஷம் சொல்றேன்னே பாருங்களே நாங்க அந்த லஞ்சுக்கும் எதுக்கோ வருவா இல்ல ஒரு பாயிண்ட் புரோக்ராம் ஒண்ணு இருக்கிறது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நான் இப்ப வந்து இந்த சின்ன ரிசர்ச் பவுண்டேஷன் போயிட்டு வந்திருக்கேன் அங்க ஐத்திரிய உபநிஷத்து நம்மளுடைய பெரிய ஜீனியர் எடுத்திருக்கான் ஓகே அதுல உங்களுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்றேன் இன்னைக்கு டீ கொடுத்து எல்லாரும் வாங்க இந்த ஹால் என்ன அல்லது அந்த அந்த கான்ஃபரன்ஸ் கான்பரன்ஸ் ஹால்ல எல்லாரையும் வரவழிச்சு ஒரு ஒன் அவர் டாக் கொடு ஐத்திரிய உபனிஷத்து அவன் பார்ப்பான் தெய்வமா பார்ப்பான் அம்மா திருப்பி நீ இந்த பக்கம் வந்தேன்னா அவன் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தூரக்க மரியாதை கொடுத்து அந்த பக்கம் போயிடுவான் புரியதா இப்ப புரியுதுதா நாம எவ்வளவு தூரத்துக்கு வசத்தியா வந்திருக்கோம் இந்த விஷயம் இந்த விஷயமே நமக்கு ஆனந்தம் கொடுக்குறதுனா அவனுக்கு அவ்வளவு துக்கம் கொடுக்குறதுனா அவன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கான்னு புரியுது அவனுக்கு இன்னும் அந்த நிலை வரலன்னு அர்த்தம் இதுதான் ஒரு சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய விஷயம் ஓகே அதனால பார்த்து பராமப்படக்கூடாது இப்படி நீ வந்து பெரிய ஆளாயிட்ட நான் எப்ப தான் வர்றதோ அங்க அதனால அப்படி பண்ணிக்கணும் அதோகிரா இவன் வந்திருக்கான் தத்ரதம் புத்திசம் புத்திசம் யோகம் அப்போ எங்க விட்டமோ கவுனிங்க ஐத்திரேய உபநிஷத்துல எங்க விட்டீங்களோ அடுத்த உபநிஷத்துக்கு போன்ற கிருஷ்ணா நீங்க சாதன சதுஷ்டத்தை எங்க விட்டீங்களோ நெக்ஸ்ட் ஜன்மா அங்க திருப்பி போய் திருப்பி ரிவர்ஸ் பண்ண வேண்டாம் படிச்சுட்டு வர வேண்டாம் திருப்பி பகவான் பழைய இடத்திலிருந்து போவான் பூர்வாபியாசேனே சோபி சகாம் ஜிஜ்ஞாசோரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்த சொல்றாரு இந்த யோக வந்து யோக பிரஷ்னே இருக்கும் இல்லையா ஏன் தாரதமியம் இருக்கும் இப்ப நாம இங்க இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தாரதமியம் இருக்கு தாரதமியம் என்ன ஒவ்வொருத்தருடைய முமுட்சு லெவல் டிஃபரெண்ட் சொல்லி பர்சன்ட் இருக்கும் படிக்கும்போது இவன் இவ்வளவுதான் மார்க் வாங்குவான் எத்தனை நாள் படிச்ச கடைசியில பார்த்தா அவன் ஏகப்பட்ட மார்க் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் அந்த ரெகுலர் ஆவரேஜ் இருக்கு அதை நீ கணக்கு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படியே இருக்க வேண்டியதான் அவன் வந்து டே நைட் உட்காந்து கரெக்டா அந்த இதுல படிச்சுடுவான் அதனால இதெல்லாம் நம்ம மத்தவங்களை கணக்கு போடக்கூடாது யோக பிரச்சனை கிடையாது இவர் எப்படிப்பட்டவர் ரொம்ப மெச்சூரிட்டி பர்சன் இந்த ரிஷி வாமதேவர் பூர்ண ஞானம் அடைந்தவர் அதனால அவர் வந்து கர்ப்ப ஏவ ஏத்தியான வாமதேவகா கர்ப்பத்திலேயே படுத்துட்டு அந்த ஞானத்தை அடைந்தவர் பிரதிபந்தம் ஒரு ஏதோ சிறிது பிரதிபந்தம் அவருக்கு இருந்தது அதனால் அவர் பர்த் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு பாபரூப பிரதிபந்தே சதி இதோ சம் பாபம் தெரியாத கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் பாபம் இருந்திருக்கிறது அதனால அவர் பர்த் எடுக்க வேண்டியது வாமதேவர் அவர் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அகம் முக்தோகம் அகம் முக்தோகம் அப்படி சொல்றாரு இந்த தைத்திரிய உபனிஷத்து திரிசங்கம் என்ன சொல்றாரு அகம் பிரிக்சேரிவா கீர்த்தி கிரேரிவா அப்படி சொல்றாரு இவர் வந்து ராமாயண திரிசங்கு சொர்க்கு அவர் இல்ல அந்த திரிசங்கு சொர்க்கு திரிசங்க உபனிஷம் அவர் என்ன சொல்றாரு இந்த ஞானத்தினால இவ்வளவு பெரிய ஆனந்தத்தை அடைந்து விட்டேன் அப்படி இந்த உபனிஷத்தை அத்தியாயத்தை முடிக்கிறது ஓகே அதனால சக ஏவம் வித்வான் சக ஏவம் வித்வான் சக வாம சக ஏவம் வித்வான் யாருங்க வாம தேவகா சோ இங்க வந்து எப்படி எப்படி சொல்றதுன்னா இதுதான் நம்முடைய நம்முடைய கலாச்சாரத்தினுடைய மகிமை சாஸ்திரத்தினுடைய பெருமை இங்க வந்து வாமதேவர் வந்து மாத்திரம் மோட்சம் அடைஞ்சார் இல்லை சக ஏவம் வித்வான் சக யார் ஒருவன் ஏவம் இந்த மாதிரி ஞானத்தை அடைகிறார்களோ அவர்கள் வித்வான் அவர்கள் மோட்சம் அடைவார்கள் இது வந்து எனக்கு மாத்திரம்தான் கிடைக்கும் உனக்கு கிடைக்காது அப்படி சொன்ன அந்த டீச்சிங் டே போண்டாம் ஓகே இது எனக்கும் கிடைக்கும் உனக்கும் கிடைக்கும் ஆனா யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் மனிஷா பஞ்சகத்தை சொல்றார் இந்த மாதிரி ஞானம் உடையவன் எவனோ அவன் என்னுடைய மம குரு ஓகே இந்த ஞானம் முக்கியம் இது அதனால ஐத்திரிய உபனிஷன் என்ன சொல்றது இந்த மாதிரி ஞானம் யார் அடைந்தார்களோ தேக அபிமானத்தை விட்டு ஆத்மாவுக்கு ஜன்மா கிடையாது அது சரீரத்துக்கு தான் ஜென்மா எனக்கு கிடையாது அயந்த நித்தியகா சுத்தகா முக்தகா முக்தோகம் அப்படி யாரு ஒருத்தர் நினைக்கிறானோ அவன் ஞானி அப்படி அமதம் பவத்து அவர் அமிர்தத்தை அடைந்தார் அமிர்தத்துனா அவர் நித்தியத்தை அடைந்தார் அவர் மோக்ஷத்தை அடைந்தார் எப்படி வித்வான் வேத்தி இது வித்வான் அறிந்ததுனால அவர் வித்வான் அது ஞானத்தை அறிந்ததுனால வித்வான் பல பேர் வித்வான் இருக்கா ஓகே எல்லாருக்கும் வித்வான் தான் சங்கீத வித்வான் இருக்கான் எக்ஸ்பர்ட் இருக்கிறது அப்புறம் மலையாள வித்வான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன் அர்த்த அப்படி சொன்னும் அப்படி சொன்ன முடிந்து வச்சு அசடு பறையும் வித்வான் ஏவம்னா உபரியுக்த பரிகாரின உபரியுக்த பரிகார பூர்வ மந்திரோக்த பிரகாரேன வித்வான் என்ன புரியா உபரியுக்த பரிகார பூர்வ மந்திரோக்திக பரிகாரின வித்வான் போன மந்திரத்தில் சொன்னபடி யாரு ஞானம் அடைந்தார்களோ அவர்கள் வித்வான் ஓகே முன் மந்திரத்தில் சொன்னது என்ன சொன்னது தேவானம் ஏவ ஞானம் காரிய கரண ஏவ ஜென்ம மம ஜென்ம நாஸ்தி எனக்கு ஜென்மம் கிடையாது அது பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் தான் இருக்கிறது இது வித்வான் தேகம் விதிரிக் ஆத்மானம் வித்வான் ஓகே தேகம் விதிரிக் இந்த தேகத்துக்கு அப்பாற்பட்டது அந்த ஆத்மானம் வித்வான் அதனுடைய என்ன பலன் சர்வான் காமான் ஆப்தவா சர்வான் காமான் எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்படும் இந்த பலன்ல என்ன தெரியுமா இந்த உபனிஷத்து பலன்ல எல்லா ஆசைகளும் நிறைவேறும் சொல்றது எப்படி நிறைவேறப்படுது இல்ல சங்கருடைய பூர்ணாவதி அதில் குளிச்சுட்டு வந்தா தெரியும் ஓம் பூர்ணமத பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷேகிஷா ஓரி வோ